வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் பதினாறாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஸ்பெயின் பிரிட்டன் மீது போரை அறிவித்தது ஜிப்ரால்டர் மீதான போர் ஆரம்பமானது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு இங்கிலாந்தில் விக்டோரியா நாடக அரங்கில் இடம்பெற்ற நெரிசலில் சிக்கு நூற்றி எண்பத்தி மூன்று சிறுவர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஹவாய் குடியரசை ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைக்கும் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஃபோர்டு மோட்டார் கம்பெனி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ருவால் அமுன் சென் தனது முதலாவது வடமேற்கு பெருவளியின் கிழக்கு மேற்கு நோக்கிய கடல் பயணத்தை ஓஸ்லோவிலிருந்து ஆரம்பித்தார் 1911 தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐபிஎம் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு லித்துவேனியாவில் கம்யூனிச அரசு ஆட்சிக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் பதினான்கு வயது நிரம்பிய ஜார்ஜ் ஸ்டினி என்பவர் தூக்கிலிடப்பட்டார் கடந்த பல ஆண்டுகளில் மிக இள தூக்கிலிடப்பட்டவர் இவராவார் 1955 தொள்ளாயிரத்தி ஆண்டு அர்ஜென்டினாவில் உவான் பெரோன் தலைமையிலான அரசை கவிழ்க்கும் பொருட்டு அரசுக்கு ஆதரவான பேரணி ஒன்றின் மீது கடற்படையினர் குண்டுகள் வீசியதில் கொல்லப்பட்டனர் எட்நூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஹங்கேரிய புரட்சியில் ஈடுபட்ட தலைவர்கள் தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் ஸ்வெட்டோவில் பதினைந்தாயிரம் கருப்பின மாணவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் ஐநூத்தி அறுபத்தி ஆறு கொல்லப்பட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாஸ்டாக் ஆறு என்ற விண்கலம் மூலம் விண்வெளியை அடைந்ததன் மூலம் ரஷ்யாவின் வேலண்டீனா டெரஸகோவா உலகின் முதலாவது பெண் விண்வெளி வீரர் என்ற பெருமையை பெற்றார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சீனா வெற்றிகரமாக ஷென்சு ஒன்பது என்ற விண்கலத்தை மூன்று விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுடன் விண்ணுக்கு அனுப்பியது இதில் சீனாவின் முதல் பெண் விண்வெளி வீரரான லியூ யாங்கும் இடம்பெற்றார் இவர்கள் கியாங்காங் ஒன்று விண்வெளி நிலையத்தை வெற்றிகரமாக அடைந்தனர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அமெரிக்காவில் ரோபோ வகையிலான எக்ஸ் முன் முப்பத்தி ஏழு பி விமானம் நாநூற்றி நாட்கள் பூமியை சுற்றி வந்த பிறகு பூமியில் தரையிறங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடம் ஸ்மித் ஸ்காட்லாந்து மெய்யியலாளர் பொறியியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு விளாடிமிர் அலெக்சாண்ட்ரோவி ரஷ்ய வானியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கருமுத்து தியாகராஜன் செட்டியார் தமிழக தொழிலதிபர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு கோட்டா ராமசுவாமி இந்திய கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பார்பரா மெக்லின்டாக் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு டி மகாலிங்கம் தென்னிந்திய திரைப்பட நடிகர் மற்றும் பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வில்மோஸ் சிக்மெண்ட் ஹங்கேரிய அமெரிக்க ஒளிப்பதிவாளர் தயாரிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குமாரி கமலா தென்னிந்திய நடிகை மற்றும் பரதநாட்டிய கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு எரிக் செகல் அமெரிக்க எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு என் சந்தோஷ் ஹெக்டே இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மிதுன் சக்கரவர்த்தி இந்திய நடிகர் மற்றும் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அபு சயாப் ஆஸ்திரேலிய போர்வீரர் மற்றும் இசைக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு அஞ்சலி தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்தரஞ்சன் தாஸ் இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஜோசப் மைசிடர் லூயி பாஸ்டர் கண்டுபிடித்த விசநாய்க்கடி தடுப்பூசி மருந்தை தன்மேல் செலுத்தி சோதனை செய்த முதலாவது நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரபுல வங்க கல்வியாளர் வேதியியலாளர் சமூக சேவையாளர் 2015 பதினைந்தாம் ஆண்டு சார்லஸ் கோரியா இந்திய கட்டடக்கலை கலைஞர் இந்நாளின் சிறப்புகள் அர்ஜென்டினாவில் பொறியாளர் தினம் சீசல்ஸ் நாட்டில் தந்தையர் தினம் தென்னாப்பிரிக்காவில் இளைஞர் தினம் மீண்டும் இதே போன்ற சுவையான தகவல்களோடு நாளை சந்திப்போம் நேயர்களே